சச்சிதானோத்திய தாத்தய விநாய்ஷா வய நுமியுவீம் பிட்சு நபேமீஸ இந்த ஸ்லோகத்தில் அவதூத பிராமண குருவானவர் யானையோட திருஷ்டாந்தத்தை உபதேசம் பண்ணுறார் ஆண் யானை வந்து ஸ்பரிஷத்தினால அடிமையாகிறது அது மாதிரி பிக்ஷு சன்னியாசி அதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஆண் மாதிரி மாட்டிக்கப்படாதுங்கிறார் சிக்கிக்க கூடாதுங்கிறார் ஆண் யானைய பெண் யானைய காமிச்சு தான் ஆண் யானைய வந்து பிடிக்கிற வழக்கம் ஆகவே ஆண் யானை வந்து பெண் யானைகிட்ட இந்த அங்க சங்கத்துக்காக வேண்டி அடிமை ஆகறதுனால அது பந்தத்தை அடையிற மாதிரி மனிதனும் இந்த ஸ்பருஷ சுக்கத்தினால வாழ்க்கையினுடைய லட்சியத்திலிருந்து விலகி போகக்கூடாது குறிப்பா சன்னியாசி பிக்ஷு சொல்ற எல்லாருக்கும் பொதுதான் அது என்ன சொல்லுகிறார் பிக்ஷு தாரவீமபி யுவதீம் பிக்ஷுகுன்னா அந்த பிக்ஷு எடுத்து சாப்பிட்ற தாரவீமபி யுவதி ஒரு அழகான பெண் மரத்தினால பண்ணி வச்சிருக்கு ஒரு உடலில் மரத்தில் பண்ணி ஒரு அழகான பெண் வடிவம் இருக்கு இளம்பெண் அந்த இளம்பெண் உருவத்தை யுவத்திய தாரவீமப்பி யுவதி மரத்தினால் செஞ்சதாக இருந்தாலும் கூட அந்த பெண் உருவத்தை இளம்பெண் உருவத்தை பதாபி நஸ்பிருஷேத் காலால் கூட டச் பண்ணக்கூடாதுங்கிறார் அந்த மரத்தில் தான் பண்ணி வச்சிருக்காது காலில் தொட்டால் என்ன கையில் தொட்டால் என்னன்னா காலில் கூட தொடக்கூடாதுங்கிறார் கால் கூட படக்கூடாது நஸ்பிருஷேத் அப்படி பண்ணக்கூடாது ஸ்பிருஷன்னு அப்படி தொட்டான்னா என்ன ஆகும்னா கருண்யா அங்கசங்கதா கரி இவத்தேத கரிண்யான்னா பெண் யானையோட அங்கசங்கதா அந்த பெண் இருந்தா கொஞ்சம் உரசிகின்றே இருக்கும் அது இந்த ஆண்யானை பெண் பக்கத்துல இருந்து அது உரைச்சிக்கின்றே இருக்கும் அது மாதிரி அது மாத்திரமில்லை இந்த பெண் யானையை காமிச்சுதான் ஆண் யானையை பிடிக்கிறதும் வழக்கம் ஆக இவ அங்கசங்கதம்னா என்ன அங்கத்தோட உடம்போட உரசி கொள்றது தொடர்பு கொள்றதுனால கரீவ கரிண்யாகங்கிறது பெண் யானையினோட பெண் யானையின் அங்க சங்கத்தகா அங்கத்தோட சங்கத்தை அடைந்த கரீவ ஆண் யானையை போல பத்வேத பந்தத்தை அடைந்து விடுவான் ஆகையினால குறிப்பா சன்னியாசிக்கு சொல்லியிருக்கு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த கிரகஸ்தாசிரம தர்மப்படி மனைவியோட சேர்ந்து வாழ்றது பிரம்மச்சரியத்துக்கு சமானம்னும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆஹா முறைப்படி கணவனும் மனைவியும் வாழ்ந்தா அதுவும் பிரம்மச்சரியத்துக்கு நிகரானதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம் ஆனா சன்னியாசி சொப்பனத்துல கூட நினைக்க கூடாது அந்த அர்த்தத்துல சொல்றார் ஆஹ மரத்துல பண்ணி வச்சிருந்தா காலால கூட தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த திருஷ்டாந்தம் சொல்லியிருக்க ஆண்யான மாட்டிக்கிற மாதிரி அதாவது சந்நியாசிச்சிக்குற உபதேசத்தை நான் வந்து இதுகிட்டிருந்து கத்துண்டேன் அப்படிங்கிறார் அவதூத பிராமண குருவாகிய தத்தாத்திரேயர் தொடர்ந்து நாம அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிக்கலாம் இந்த அளவுல ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றேன் மனமார்ந்தூயஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்